நாற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக நம்ம இன்னைக்கு செய்ய போறது பனிவரகு வடை செய்ய தேவையான பொருட்கள் பனிவரகு ஒரு கப் கடலை பருப்பு ஒரு கப் துவரம் பருப்பு கால் கப் முட்டை கோஸ் அல்லது வெங்காயம் அரை கப் இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு செய்முறை நம்ம வந்து முதல்ல பனிவரகு வந்து ஒரு மணி நேரம் உற வச்சுக்கணும் இந்த கடலை பருப்பு தோரம் பருப்பு இருக்குல்ல வந்து முக்கால் மணி நேரம் அதை ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறட்டும் அது ஊறினதுக்கு அப்புறம் தண்ணியை நல்லா இருத்துடணும் தண்ணி இறுத்துட்டு மிக்சில போட்டு அது கூட இஞ்சி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கட் மிளகு சீரகம் துசிக்கத்த உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி விடாம கரக்கரை அரைச்சிக்கணும் வடை மாவு மாதிரி நல்லா கரக்கரை அரைச்சிட்டு நல்லா அது நல்லா கலந்துட்டு அது கூட வெங்காயம் இல்லைன்னா முட்டைக்கோஸ் நமக்கு எது பிடிக்குமோ அதை வந்து பொடியா நறுக்கி இதுல கலந்துடணும் நல்ல மாவுல கலந்துட்டு கீரை என்ன கூட கீரை பிடிக்கும் அப்படின்னா நம்ம வீட்டுல ஏதாவது கீரை இருக்கு முளைக்கீரை கீரை இருந்தாலும் எந்த இருந்தாலும் பொடியா நறுக்கி அதை கூட அதுல கலந்துட்டு இந்த மாவுல கலந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டு ஸ்டவ் பார்த்து வச்சிடணும் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானல் வச்சிருவோம் வானில் காய்ச்சதும் எண்ணெய் ஊத்திடுவோம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் ஐ பிளேம்ல வச்சு நல்ல எண்ணெய் நல்லா சூடானோன்னு இந்த மாவு எடுத்து வடை மாவு கையில தட்டி அதுல போட்டு அதுக்கப்புறம் வேணா நம்ம பிளேம் வந்து மீடியம்ல வச்சுக்கலாம் முதல்ல வந்து ஹைஃபிளேம்ல வச்சு எண்ணெய் நல்லா சூடான சூடாயிட்டு போட்டோம்னா எண்ணெய் அதிகம் குடிக்காது தண்ணி விடாமையும் அரைக்கணும் கெட்டியா இருக்கணும் மாவு அந்த மாவு வந்து அதுல எண்ணெயில போட்டு எடுத்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பாப்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பனிவரகு வடை தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் நம்ம ரெகுலரா வந்து இந்த உளுந்து வடை கடலை மா பருப்புலே வடை இது மட்டும் செய்யறோம் சிறு தானியத்துல செய்யறதுனா நமக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்